ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம்முடைய தர்மசாஸ்திரத்திலிருந்து நாம் ஒரு வருடத்தில் செய்யவேண்டியதான புண்ணியகால தர்ப்பணங்களை விட்டுவிட்டால் அதற்கான என்ன என்பதை பார்த்துன்னு இந்த சந்தர்ப்பத்தில் நிறையா விதமான பரிகாரங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறோம் முன்ன நிறையா செய்திருக்கோம் மேலும் நிறைய செய்ய போகிறோம் இந்த பரிகாரங்களுக்கெல்லாம் என்ன என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த பரிகாரங்கள் விஷயத்தில் உலகத்தில் தவறான புரிதல் நிறைய இருக்குது எதையுமே நாம் முறையாக கடைசி வரையிலும் முழுமையாக தெரிஞ்சுப்பது அப்படிங்கிறதே குறைஞ்சு போயிடுது அதை நன்றாக தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக நம்முடைய வேதம் நம்முடைய தர்மசாஸ்திரம் புராணங்கள் காட்டக்கூடியதான பிராயசித்தங்கள் அதாவது பரிகாரங்கள் விஷயமாக நமக்கு மிகவும் புரிதல் வேணும் இதை நாம் சரியானபடி நான் எவ்வளோ எவ்வளோ பரிகாரம் செய்தும் குழந்தைகளுக்கு கல்யாணமே வரமாட்டேங்கிறது அப்படின்னு வருத்தமாகவும் கோபமாகவும் சொல்கிறதையும் நிறையா பார்க்க முடியிறது செய்யாத பரிகாரம் இல்லை நிறையா பரிகாரம் செய்தாச்சு பொண்ணு வர வேண்டியது தான் பாக்கி அப்படின்னு சொல்கிறத நிறைய கேட்குறோம் அதே போல் இந்த ஏதோ ஒரு காரணத்திற்காக போகிறது வியாதி குறையிறதுக்காக ஆங்காங்கே போய் நிறைய பரிகாரங்களை நாம் பண்ணுறோம் ஆனால் வியாதி குறைஞ்சபாடில் அந்தந்த ஸ்தலத்துக்கு போய்ட்டு வந்த செலவு தான் அதிகமாக இருக்குது இப்படியெல்லாம் குறைபட்டு பேசக்கூடியவர்களை நிறைய பார்க்க முடியிறது ஏன் அவர்களுக்கு நடக்கலை அப்படின்னா அதில் உள்ள தத்துவத்தை நாம் நன்றாக தெரிஞ்சுக்கணும் இது விஷயமாக பரிகாரங்கள் அப்படின் தனியாக பார்ப்போம் இப்போது இந்த ஷண்ணவதி தர்ப்பணங்களில் சில தர்ப்பணங்களை விட்டுட்டால் அதற்கு என்ன பிராயச சித்தம் அதற்கு என்ன பரிகாரம் என்பதை பார்ப்போம் இந்த ஷன்னவதி தர்ப்பணங்களும் நித்தியம் அப்படின்னு முன்னரே பார்த்தோம் நித்தியம் அப்படின்னா கட்டாயம் செய்துதான் அப்படிங்கிறத பார்த்தோம் ஏன்னா இதில் விவைகளுக்கெல்லாம் நித்திகர்மான பேர் எப்படி நாம் தினமும் குளிக்கிறோமோ எப்படி நாம் தினமும் போஜனம் பண்ணுறோமோ அதே போல தான் இந்த தர்ப்பணங்களும் கட்டாயம் செய்யணும் தவற விடக்கூடாது சில காரணங்கள்னாலே செய்ய முடியாமல் போகும் அதாவது ஒரு ஆசோசம் வந்துவிட்டால் சில புண்ணிய காலங்கள் விட்டு இது மாத்திரமில்லை பல காரியங்கள் விட்டு போகும் ஒரு ஆசு ஊச்சம் ஒரு தீட்டு வந்துடுது ஒரு பத்து நாள் தீட்டு வந்துவிட்டது அப்படின்னா இந்த தர்ப்பணம் மாத்திரமில்லை சிவபூஜை விட்டு போகும் வைஸ்வதேவம் என்கிற அனுஷ்டானம் விட்டு போகும் அவுபாசனம் என்பதை விட்டு போகும் இப்படி நிறைய கர்மாக்களை நாம் செய்ய முடியாது ஆசஊ காலங்களில் அப்போது அதற்கெல்லாம் பிராயசித்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு இது விஷயமாக மகர்ஷிகள் சொல்கிற பொழுது வேதோதித்தானாம் நித்தியானாம் கர்மணாம் சமதிக்கரமே ஸ்நாத்தக விரதலோபேச்ச பிராயச்சித்தம் அபோஜனம் என்று காண்பிக்கிறது வேதத்தில் நித்தியமாக நமக்கு காண்பிச்சிருக்கு கட்டாயம் செய்யணும் தினமும் செய்யணும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட கர்மாக்களை தவறாக செய்தாலோ காலம் தவறி செய்தாலோ செய்யாமலேயே விட்டாலோ முதல் பிராயசத்தம் என்னென்னா அபோஜனம் உபவாசம் இருக்கணும் உபவாசம்தான் முதல் பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய புத்தி சரியானபடி வேலை செய்யலை அந்த இடத்துல நமக்கு எண்ணம் சரியானபடி வரலை ஏன்னா இந்த காரியத்தை நாம் நன்றாக தெரிந்து கொண்டு செய்யணும் என்கிற எண்ணம் நமக்கு வரலை ஒட்டுட்டோம் அப்படின்னா அதை செய்யணும் என்கிற எண்ணம் நமக்கு வரலை இந்த நல்ல எண்ணத்தை கொடுப்பது எது அப்படின்னா நாம் சாப்பிடக்கூடியதான ஆகாரங்கள் தான் கொடுக்கறது கலவு தூ அன்னாதிஷு ஸ்திதாகா அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது மனோபலத்தையும் நமக்கு கொடுப்பது நாம் சாப்பிடக்கூடியதான அன்னம்தான் உணவு அந்த உணவு சரியானபடி நாம் சாப்பிடலை அப்படின்னா நம்முடைய புத்தி சரியானபடி வேலை செய்யாது நல்ல எண்ணங்கள் உருவாகாது ஆகையினாலே தான் நமக்கு ஆகார விஷயங்களில் உணவு சாப்பாடு விஷயங்கள்லேயே நிறைய கட்டுப்பாடுகளை நமக்கு சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரத்தில் இப்படி தான் சாப்பிடணும் இப்படி தான் உட்காரணும் இந்த முறையில் தான் சாப்பிடணும் இந்த வஸ்துக்களை தான் சாப்பிடணும் இந்த அளவில் தான் சாப்பிடணும் அப்படி எல்லாம் தர்மசாஸ்திரம் சொல்கிறது உணவு என்கிறது இந்நாளில் சுதந்திரம் தானே உணவு சுதந்திரம் படிப்பு சுதந்திரம் அனைத்துமே சுதந்திரமாக போயிட்டது சாப்பிட்ற விஷயத்தில் என்ன கட்டுப்பாடு அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் சாப்பாடு நாம் சாப்பிடக்கூடியதான உணவு சரியான முறையில் இல்லாவிடில் நமக்கு புத்தி கெட்டு போகும் மனசு கெட்டு போகும் பிராணசக்தி குறைஞ்சு போயிடும் நாம் உயிரோடு இருந்தும் நடைப்பினமாக இருக்க வேண்டி வரும் நாம் சாப்பிடக்கூடியதான உணவில் கட்டுப்பாடு இல்லைன்னா அப்படிங்கிறதுனாலே தான் நமக்கு நிறைய முறைகளை காண்பிச்சிருக்கு சாப்பாடு விஷயத்தில் இப்படி தான் சாப்பிடணும் இந்த முறையில் தான் சாப்பிடணும் இந்த வஸ்துக்களை தான் சாப்பிடணும் என்று சொன்னதற்கு இவைகள்தான் காரணம் அதை நாம் முதல்ல அடிப்படையாக நாம் புரிஞ்சுக்கணும் அதுதான் ஒருவன் ஒரு தவறு செய்த செய்கிறான் அப்படின்னா அவன் அவன் அன்றைக்கி சாப்பிட்டதான ஆகாரத்தை வச்சுட்டு அதை கணக்கு பண்ணிவிடலாம் அதுதான் நாம் டாக்டர்கிட்ட போனால் நாம் ஒரு நோய் அப்படின்னு டாக்டர் இடத்துல சொன்னார் முதலில் டாக்டர் என்ன கேட்பார் என்ன சாப்பிட்ட இன்றைக்கி அப்படின்னு தான் கேட்பார் ஏன் அப்படின்னா நாம் சாப்பிடக்கூடியதான உணவில் தான் அனைத்துமே இருக்குது ஒரு ஜரம் வந்தது அப்படின்னாலும் கூட டாக்டர் இடத்துலே போனால் எந்த தண்ணீரில் குளித்த எந்த தண்ணியை குடித்த அப்படின்னு கேட்க மாட்டேன் என்ன சாப்பிட்டேன்னு தான் கேட்பேன் ஏன்னா அந்த உணவு என்பது அடிப்படையாக நமக்கு முக்கியமான சக்திகளை கொடுக்கறது புத்திசக்தி மனோபலம் பிராணசக்தி இதை மூணையும் நமக்கு அளிப்பது நாம் சாப்பிடக்கூடியதான உணவு அப்படிங்கிறதுனாலே தான் நமக்கு தர்மசாஸ்திரங்கள்லே முதல் பரிகாரம் என்னென்னா அபோஜனம் சாப்பிடாமல் இருக்கணும் பிதகர்மாக்கள் ஆரம்பிக்கிற பொழுது உபவாசம் என்று தான் ஆரம்பமாகும் எதுவும் சாப்பிடாமல் இருக்கணும் நாம் என்ன சொல்லுவோம்னா என்ன வேணால் பண்ணுறேன் சார் ஆனால் சாப்பாட்டில் மட்டும் கை வச்சிடாதுங்கோ அப்படின்னு தான் நாம் சொல்லுவோம் வாத்தியாரிடத்திலேயே அப்படி தான் சொல்லுவோம் என்ன வேணால் பண்ணுறேன் ஆனால் எனக்கு அவ்வப்பொழுது காஃபி மாற்றம் கொடுத்துட்டே இருக்கணும் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை காஃபி மட்டும் சாப்பிடணும் அப்படின்னு நாம் சொல்லுவோம் ஆனால் அந்த நாம் சாப்பிடக்கூடியதான ஆகாரம் வேறு மாதிரி இருந்ததுன்னா நமக்கு புத்தி சரியாக வேலை செய்யாது மனசு அந்த காரியங்களில் ஈடுபடாது பிராணசக்தி நமக்கு இருக்காது அப்படிங்கிறதுனாலே தான் உபவாசத்திலிருந்து நம்முடைய கர்மாக்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறது பிதகர்மாக்கள் எல்லாம் எடுத்துண்டால் உபவாசம் இருந்து செய்யணும் உபவாசம் இருக்கிற பொழுது நம்முடைய புத்தி சக்தி நமக்கு அப்பாற்பட்ட பல சக்திகளை வெளிப்படுத்தக்கூடிய திறன் நம்முடைய புத்திக்கு இருக்குது பசியோடு இருப்பவர்கள் இருப்ப இருக்கிறவனுக்கு ரொம்ப வேகமாக வேலை செய்யும் மனசு ரொம்ப தெழுவாக பிராணசக்தி அதிகமாக இருக்கும் அது எப்படி இருக்கும் சாப்பிடாமல் இருந்தால் மயக்கம்னா வரும் அப்படின்னு நாம் நினைப்போம் இந்த மயக்கம் வருவதற்கான காரணம் நாம் அப்படி பழக்கப்படுத்தின்ட்டோம் ஏதோ ஒன்று போட்டு வாயில் அரைச்சுண்டே இருந்து நமக்கு பழக்கப்பட்டதுனால அப்படி ஒரு எண்ணம் வருது ஆனால் அபோஜனம் என்பதுதான் முதல் பரிகாரமாக நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்